21. குவியலுக்காக நான் நான் உங்கள் மகளிர் பள்ளி வளசையூரில் ஒன்பதாம் வகுப்பு பயில்கிறேன் நேற்றைய புதறிவுக்கான விடைகள் இதோ ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பிபா அமைப்பின் ஆண்கள் பிரிவிற்கான சிறந்த வீரர் ராபர்ட் லெவாண்டோ இரண்டு அன்ஷி மாலிக் என்பவர் மல்யுத்தம் விளையாட்டை சேர்ந்தவர் 3 இந்தியாவின் எட்டாவது ஹைட்ரோ கார்பன் உற்பத்தி தலமானது சமீபத்தில் மேற்கு வங்கத்தில் திறக்கப்பட்டது இனி இன்றைய பொதறிவு கனவினா ஒன்று இந்திய பெருங்கடலின் கரையோர நாடுகள் சங்கத்தின் 23வது மூன்றாவது உறுப்பினர் யார் 2. அமர்சிங் கல்லூரிக்கு சமீபத்தில் யுனெஸ்கோவின் கீழ் சிறப்பு தகுதி விருது வழங்கப்பட்டது இந்த கல்லூரி எங்கு அமைந்துள்ளது மூன்று அசோச்சாம் அமைப்பின் நூற்றாண்டிற்கான நிறுவனம் என்ற விருது யாருக்கு வழங்கப்பட்டது இன்றைய புதரவுக்கான விடைகளை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்